வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை நம்ம பாக்கிற பலரும் நல்ல செயல்களை செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆனா என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னா அவர்கள் எப்பொழுதும் அரசியல் செய்யறாங்களா அப்படின்னா இல்லை ஒரு திரைப்படத்துல வடிவில் காலை எழுந்திருச்ச உடனே தன்னோட அம்மா கிட்ட மகாலட்சுமின்னு சொல்லி பூஜை செஞ்சு காலை எல்லாம் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார் ஆனா அவர் திரும்பி வரும்போது என்ன பண்ணுவார் நல்லா குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மாவை போட்டு அடிப்பார் இது நகைச்சுவைக்காக திரைப்படத்துல எடுத்திருந்தாலும் கூட நாம கூட பலரும் அப்படித்தான் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறது உண்மை காலங்கத்தால காகத்துக்கு கூப்பிட்டு சாப்பாடு வைப்போம் ஆனா நமக்கு பக்கத்து வீட்டுல எவனோ ஒருத்த பட்டினியா கிடைக்கிறான்னா அவன் சாப்பாடு கேட்ட இவனுக்கு இதேதான் வேலை அப்படின்னு திட்டுவான் இதுல என்ன அறம் இருக்கு அறம் செய்யறது அப்படின்னா எப்போதுமே செய்யணும் தம்முடைய வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து அறத்தை போற்றி செஞ்சுட்டு இருக்கணும் அப்பொழுதுதான் அது உண்மையான அறமாகும் இல்ல எனக்கு எப்போ தோணுதோ அப்பதான் நான் செய்வேன் அப்படின்னா அது உண்மையிலேயே அறமா இல்ல எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் அவர் வந்து வியாழக்கிழமை ஆச்சுன்னா யாருக்காவது தானம் கொடுக்கணும்னு நினைச்சிருப்பார் நான் ஃபர்ஸ்ட் அவர் பார்த்த பொழுது அக அருமையான ஒரு எண்ணம் வச்சிருக்காருன்னு பார்த்தேன் கிழமைகளை தவிர மற்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா பசிக்குதுன்னு உண்மையிலேயே ஒருத்தர் வந்து கேட்டா கூட அஞ்சு பைசா கொடுக்க மாட்டாரு இவர் வாரத்துல ஆறு நாளும் யாருக்கும் தராம ஒரு நாள் மட்டும் தானம் என்ன புண்ணியம் இருக்க போது தேவை இருக்கும் பொழுது நம்ம செய்யணும் அப்பொழுதுதான் தேவைப்படுபவர்கள் பயனடைவார்கள் இல்ல எனக்கு எப்ப தோணுதோ அப்ப மட்டும் தான் செய்வேன்னு அது உண்மையான அறமாகாது அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் முடிகிறதோ அல்லது எப்பொழுதுமே தொடர்ந்து அறத்தை போற்றி செயல்படுத்திட வேண்டும் அவ்வாறு செய்தால்தான் போற்றுதல் குறியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆகையினால நாமும் வெறும் விளம்பரத்திற்காக எல்லாம் இல்லாமல் தொடர்ச்சியாக அரசியல்களை செய்து போற்றுதல் மாறமுயற்சிப்போம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குரல் எண் முப்பத்தி மூணு ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லா செயல் மீண்டும் குரல் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லா செயல் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி